يا رب لك الحمد حتى ترضى ولا تنحمد الا ربي ولك الحمد بعد الرضا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله أمر إلا لك. فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريف له وأشهد أن محمد نعبده ورسله الله نصرع على سيدنا محمد وعلى آله وأصحابه يجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القريب بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا وان ليس للانسان الا ما سعى فان نفعه صوت يراه ثم يجزى الجزاء الاوفى صدق الله العظيم الا ترى ارواحا لهم ان غيرت انبودي وما يبلون نامموتي மேகவோன் அல்லாஹே வாய்ப்புகள் அனைத்தும் இல்ல இவ்வையகத்துக்கு ஒளிச்சுராய் வந்து வைத்த நபி சர்தாரி ஆதம் அசு பெருமானார் அவர்கள் மீது அவர்களை பிந்து என்றவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி நாள் வரை இறை சாந்தியும் சமாதானமும் மலரட்டு ஆமை அல்லாவின் மாளிகையில் வீட்டிருப்பும் ஜங்களே வல்லோன்தான் நம்மவர்களுக்கு எந்த கட்டளை திரைக்கின்றானோ அப்படி எங்களை நமது வாழ்க்கையில் எந்த அளவு எடுத்து நடத்தும் நாம் தவிர்ந்து ஜம்புற முடியும்பி எச்சரிக்கை செய்திருக்கின்றன அவ்விட முற்றும் பொழுதாக தவிர்ந்து வாழும்படி உலக அடியும் அப்பால் உங்களுக்கும் கண்ணிய சுக்ரியாமி இந்த உலகத்துல கண்ணிய சுக்ரியவர்களாக நம்மவர்களை படைத்து அந்த கண்ணியத்தை அடையக்கூடிய வழியாம ஒரு ஆணி மூலம் அன்பு நபியுடைய வாழ்க்கை நெறிகளின் மூலம் அல்லாஹா சந்திக்கிறான் எப்ப முஸ்லிம்களாக அல்லாஹ் வாழ்க்கையில கண்ணியத்தை நிம்மதி அல்லா தர ஆரம்பிப்பான் எப்ப நாம் மனம் போட போக்குற சமூகம் விரும்புறத போல காலத்துக்கேற்பன வாழ்க்கைகளை மாற்றி அமைக்க விரும்புவோமோ இந்த நேரத்துல வாழ்க்கையில பல நெருக்கடிகள் பல சிக்கல்களை இந்த உலகத்திலையும் நாம் சம்பாதிப்போம் வாழ்க்கையிலையும் சம்பாதிப்போம் ஆடலாம் தெரிவிக்கலாம் அடிப்படையில நாம் சிந்திச்சு பார்க்கிற நேரத்துல இந்த உலகத்தில ஒரு குழந்தை அந்த குழந்த வாழக்கூடிய அந்த காலத்தில அந்த சிறு வயதில அந்த குழந்தை எப்படி பராமரிக்கும் அந்த குழந்தையுடைய வழிகாட்டல் எப்படி அமையணும் எப்படியாப்பட்ட ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்ச்சி அடைக்கப்படணும் என்று எப்படி எங்களுக்கு தெளிவுபடுத்துதும் இதை போலதான் எண்ணி சுப்பிரிவர்களே அந்த குழந்தை வர்க்க வர்க்க கடக்க அந்த குழந்தையுடைய ஒரு பருவத்தான் வாரிபோம் பருவத்தை அடைம் இந்த வாலிபர்கள் எப்படி இந்த சமூகத்தில கண்ணியப்படுத்தப்படும் வலிகாட்டப்படுவோம் என்ற எங்களுக்கு தெரியப்படுத்தி எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அடிப்படையில இன்றைய ஜும்மாவுல தாம் சிந்திக்க தடவைப்பட்ட ஒரு அடிப்படை அம்சம் தான் இன்றைக்கு நாம் உற்று நோக்குற வாலிபர்கள் வரவேற்குதேன் நாம் இன்றைக்கு வாலிபர்களுக்காக இந்த சமூகத்தில எதை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த அமைப்புல வழிநடத்தப்படுறாங்க ஒவ்வொரு விடயத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தா சுப்ரி அவர்களே என்ன ஆச்சரிய வேண்டாம் இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒட்ட செய் ஏராளமான விடயங்களை தவறிவிட்ட நிலையில தான் எங்கள வாழ்க்கைகளை நாம் கழிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு கூட்டிக்கலாம் அதே போல இந்த உலகத்துடைய ஆரம்பம் முதல் திருப்பி வரைக்கும் இந்த உலகத்தில வந்த மனிதர்கள் நவிவார்கள் ஒவ்வொரு கூட்டத்தார்களிடத்திலையும் முத்திக்கு அல்லா வாலிபர்களுக்கு ஏன் காரணம் என்றால் வாலிபன் பெருமதிக்கிறேன் அதே எதிர்மறையில அன்புணவியாட்டினே நாளை கேள்வி கேட்கும் வரைக்கும் எங்களை கால்கள் அசங்கிடாது என்ன தெரியுமா வாலிபத்தை எப்படி கிடைக்காய் இன்றைக்கு நாங்களும் வயதில் முதிர்ந்தவர்கள் ஆனால் ஒரு காலம் வாலிபத்தை அடைந்து இப்ப நாம் தள்ளாடும் வயதில் இயக்கிறோம் அப்படி இல்ல வாலிபர்களாக இன்னும் சிலர்கள் அந்த இந்த பருவத்தை கண்ணியத்துக்குரிய ரீதியில ஒரு இடத்துல ஆகுவா அல்ல அரிசுடைய கண்ணியத்தை கொடுக்கிறான் அரிசில நேரம் கொடுக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஒரு இடத்துல அன்பு நபி சொன்னாங்க வாலிபத்தை பற்றி கேட்கப்படும் முறையா கலிச்சா கண்ணிய மீட்டி முறை தவறு நேரத்தில் அல்லாஹ் கேவி பதில்களும் மிச்சம் பயங்கரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே கண்ணியத்துக்குரிய வருகிறேன் அன்பு நபிமார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் குரான் தெளிவுபடுத்துற நேரத்தில் அதிகமான சம்பவங்கள் வாலிபத்தில் செய்த தியாகங்களை தான் குரான் தெளிவுபடுத்துகிறேன் ாக முழு உலகமே இறைவை துவக்க மறுத்த நேரத்தில் இறைவன் அணு அடைவதற்காக எந்த போராட்டத்தை எந்த தர்க்கமும் வச்சாங்க குரான் வாதி விளங்கப்படுத்து அந்த அந்த கூட சுரு தண்ணீர் கிணல் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவத்தில் அதிகமாக எப்படி இருந்தார்கள் அதை விட ஆச்சரியம் சூறா தகுப்பு இன்றைக்குள்ள கூட அல்ல மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை படிச்ச சொல்லி இந்த வாலிபர்கள் ஊரே மறுக்கிறது இந்த செய்தது ஏரா இந்த தெளிவான விடயங்கள் இன்றைக்கு கணக்கெடுக்காத ஒரு காலம் என்ன காலம் ஒழுக்கப்படுற காலம் இன்றைக்கு வாலிபர்களுடைய தேவைகள் அடையாளப்படுத்தாத ஒரு காலம் இதனால ஒரு கூட்டம் வடித்தவர்களாக இருக்கிறவர்கள் விட நல்ல திகழவிகள் விட அதிகமான வாலிபர்களுடைய நிலைமை இன்றைக்கு கவலைக்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட எது என்று கூறியவர்களே ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் நடத்த பள்ளி நிர்வாகம் அப்படி இல்ல ஏதாவது ஒரு பொறுப்பு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பொறுப்பை செய்யக்கூடியவர்கள் ஒரு அல்லது தலைமை தோற்ற தாமப்பாடு தெரியுமா சுமக்குறோம் நிலப்பாடு என்ன என்றா பெண்ணிய வாரிவர்கள் வந்த இதோ அதோட முடிச்சு விடுறோம் என்ன கவலை தெரியுமா எந்த தரத்தில் அந்த மூத்தவர்கள் நிர்வகிச்சாங்களோ அந்த மூத்தவர்களுடைய மறைவுக்கு பின்னால இந்த சமூகத்தை வழிழந்த தகுதியானவர்கள் இல்லாமல் போறாங்க என்ன தன்மை வேண்டாம் நவி இந்த உலகத்தில சாதாரண தலைமைத்துவத்தை உருவாக்கல தலைமைத்துவத்தை பொறுப்பு கொடுக்கக்கூடியவர்களை தகுதியானவர்களை நம்பி உருவாக்கி போனாங்க ஆச்சரிய தெரியுமா காப்பிர்கள் மக்கள் மண்ணில எதிர்க்கக்கூடிய கட்டம் ஏதோ ஒரு படத்த நிலைய மதீனத்துடைய நிலைமை நபியுடைய முன்னால மதீனத்துடைய நிலைமை என்ன தெரியுமா அந்த மக்கள் இப்ப இப்படி ஒரு செய்தியை சிலர்கள் வாழ்றாங்க மதீனத்தில் இந்த தீனுடைய நிலைமை இல்ல பதினெட்டு வயது என்ன செய்ய ஒரு வருடத்துக்கு முன்னால மக்கள் என்று போறாரு சரி செய்கிறாரே நபி வரக்கூடிய அந்த இடத்த தகுந்த ஊராக அந்த மதீனாவுடைய நிலைமையை சமைக்கிறார்க்கு ஏன் காரணம் என்ற கட்டி எழுப்பினார்கள் அன்பு நபியுடைய வாரிவத்தில மிகப்பெரிய தியாகங்கள் சுகாதங்களா அதுக்குரியவர்களே அது மாத்திரம் ஒரு கட்டத்தில நபி வரும் சங்கத்தை இன்றைக்கு நாங்கள் உருவாக்குறோமே அசோசியேஷன்கள் என்று சேவைகள் பொதுநலத்தை சமூக சேவைகள் அடையாளப்படுத்தப்பட்டுச்சு அப்படி அவர்களை அளவிடாச்சரியம் என்ன தெரியுமாத்து போற சட்டம் போற சட்டம் மிகப்பெரியாக்கள் கண்ணியவான்கள் நேரத்தில் நபி தனது படுக்கையில அமர்த்தி நித்திரை ஒரு மூத்த அமைவர் அல்ல ஒரு வாலிபரன் அந்த நேரத்தில் நபி ஒரு பொறுப்பை கொடுக்கிறாங்க அலி அழியல்ல வடமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க இந்த அழிவழியல்ல உறுமிக்க வாரிவர்களை உருவாக்கிறார்கள் நாம் இப்போ சிந்திப்போம் நாம் இன்றைக்கு ஏராளமான விடயத்தில் எத்தனை தகுதி வாய்ந்தவர்கள் உருவாக்கி வைக்கிறேன் உருவாக்கிகள் உருவாக்கி வைக்கிறேன் என்ன கவலை என்றா இன்றைக்கு எங்கட நெல்ல முறையிறதா நாங்க இன்னைக்கு ஒரு சட்டம் அடிமட்டம் ஒரு காலம் இப்படி இருந்தோம் என்று வாலிபனை செய்யறோம் ரெண்டு வாலிபர்களை கூப்பிட்டு நீங்களும் நாங்க செய்யறத பாருங்க சொல்லி கொடுக்குறோமா இல்ல வெண்ணியவர்களே எனவே அந்த நிலைமையை நாங்க நபி இந்த உருவாக்கிறாங்க ஏராளமான தகுதி வாய்ந்த சாபாக்கு இருக்கிற நேரத்துல நவி என்ன தெரியும் செய்த்தி அது குமரே அத்தா இப்படியாப்பட்ட மிகப்பெரிய சாபா போக்கல உறுதியை அணிக்கிறாங்க வெளியாக்குறாங்க எனவே கண்ணிய துப்புகளே நாம் இன்றைக்கு வழங்க வேண்டிய அடிப்படை அம்சம் இதை தான் நாம் இன்றைக்கு எங்களை வாரிவர்களை முறையாக வாலிபனர்களை வலி நடத்துவோம் எகரவாரிவர்கள் அழைத்து நீ என்ன நிலை உனக்கு என்ன பிரச்சனை என்ன சிறப்பாடு நீ ஏழு இப்படி இருக்கிறாய் நாங்கள் ஏதாவது ஒரு கருத்தை கேட்கிறோமா இல்லை நியத்துக்குரியவர்களே கேள்வி இந்த சமூகத்தில் ஏதாவது வைக்கிறாங்க ா எண்ணி சுக்குரியவர்களே நாம் வாலிபர்கள் மிக் குறிப்பாக முறையாக வழிநடத்தப்படும் இன்றைக்கு வழிநடத்தப்படாததுனால்தான் கொஞ்சம் இன்றைக்கு நாங்க எங்களை தெரிந்துச்சு பார்ப்போம் அதுக்குரியவர்களே பத்தாயிரம்மைப்போடு சமூகம் பெற்றோர்களால் அழிக்கப்படுறாங்க இன்னொரு பக்கத்தில் ஊருடைய பரமத்துவத்தாலே அந்த சமூகம் அளிக்கப்படுது ஏன் என்ற பள்ளி நிர்வாகம் என்பது ஒரு கட்டி எடுப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தோனும் ஏராளமான வரலாறு ரீதியான ஆதாரங்கள் நாங்கள் சமூகத்தில் எங்களை வரலாறு காணலாம் என் ஆச்சரியம் என்ற பேரத்திக்கு பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்கிறோம் ஒரு பெரு நல்ல படிச்சு வருது போக நல்ல ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய இடம் நாங்க முட்டுக்கட்ட வச்சு விடுறோம் முட்டுக்கட்ட வச்சு விடுவோம் இதனுடைய முடிவு தெரியுமா நிலைமை கோவிக்க கூடாத பெற்றோர்கள் முடிவு தரையிறந்த கொள்முல மாற்றக்கூடிய இன்றைக்கு இந்த ஆட்டம் ஆர்டி கவல கண்ணிற்குரியவர்களே நல்ல தகுதி வாங்கக்கூடியவர்கள் என்ன தெரியும் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்த தகுதியான தீர்வே இழந்து கொண்டு நாங்கள் போறோம் இழந்து கொண்டு போறோம் ியக்குரியவர்கள பெற்றோர்கள் குறிப்பாக ஒன்றைக்கோங்க எத்தனையோ பெற்றோர்களுடைய கணிப்பு என்ன தெரியுமா ஒரு மகனை படிக்க வைக்கிறதும் ஒரு மகனை இரும்பு ஆக்குறதும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா இவனை நான் ஊழ் வாங்கணும் நான் நல்ல நிலைமை அடையணும் இவனை இப்படி மாறோனும் அன்பிற்குரியவர்களே பிள்ளைகள் என்பதை சம்பாதிக்கும் பொருள்கள் இந்த உருவாக்கலாம் என்ன தவற தெரியுமா வெளியாகி ஒரு மிகப்பெரிய பரவ மிகப்பெரிய ஒரு பரவாயில் பத்து வயதுக்கும் இருபது வயதுக்கும் அதிகமாக யாரை தெரியுமா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டது நண்பர்களை கொஞ்சம் நண்பர்களின் மிகப்பெரிய பொறுப்பு ஏண்ட புள்ளியிலே நாங்கள் எங்க வரி நடத்துகிறோம் பேசுகத்தில் அந்த பிள்ளை ஆட்சியோடு பேசினா நான் இதை சொல்லிடவே ரெண்டுக்கு காரணம் இதுதான் பிள்ளைகளோட வாப்பமாக பேசாதது ஏன் இன்னைக்கு வாக்க ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் உண்மை திறமை என்ன கேட்க தயாரில்லை நாம் இன்றைக்கு தயாரில்லை கன்னிய சுக்குரியவர்களே பிள்ளைகளோடு பேசுவோம் என்ன தேவை அவருக்கு என்ன தேவைப்படுறது அவரை எதிர ஆசை செய்து நாங்க தேடி பார்ப்போம் இது தேடி பார்க்காததுனால இன்றைக்கு இந்த சமூகத்தில் எத்துடைய பிரச்சினைகளை நாம் அன்றாலும் அங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சிருப்பார்கள் இலட்சியத்தை உருவாக்குவரும் எங்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் இந்த நிலைமையை உருவாக்கினார்கள் அதே போல சாபாக்களுடைய பற்றி எப்படி அப்பட்டு பற்று தெரியுமா நாம் இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாட்டு தெரியுமா ஒரு வாலிபன் கூப்பிட்டு நவராணியத்தை ஏற்றுக்கொள்ள வயிறுத்தப்படுது சொன்னாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதிர்பார்த்தேன் நீ நேர காலத்தோடு இருந்தா நான் சந்தர்ப்ப உனக்கு விடுதலை அழைச்சிப்பேன் நான் அவன் விலங்கினத்துக்கு மறுபதிலை கொடுக்கிறாங்க நான் அதற்கு அழற்கு அழல்ல உடம்புல ரோம அளவுக்கு எனக்கு உயிர் இருந்தால் அந்த ஒவ்வொரு உயிரையும் இதை தீர்த்த அப்படி அந்த ஒரு இன்றைக்கு வாயு சமூகம் வழிநடத்தப்படாததனால என் ஆச்சரியம் தெரியுமா பெற்றோர்கள் முறையாக இருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி மகள் இது தவறு சொல்லாததனால என் கவலை தெரியுமா பயனெட்டு எத்தனையோ குமரின் பெண்கள் கண்ணீர் வலிக்கிறார்கள் வயது வயது முடிந்தவர்கள் அல்ல இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயது இப்படியா பத்து மாணிவர்கள் அப்படி என்றால் இந்த சமூகத்தை நாங்கள் இந்த இடத்தில் கொண்டிருக்கிறோம் எட பகுதியை விட எங்கட மகல்லாவை நாங்கள் வரையறுப்போம் எங்கட மகல்லாவுல ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கிறானா வழிய காட்டோம் மழையான புத்திமதியை சொல்லுவோம் அந்த பாவிக்கிறான் இதுக்கு பாக்கிறான் முடிவு உருவாக்குறே மேடை ஏறி குறைப்பேசுறதல்ல நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம் அந்த சீதேவி அணைப்போம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே திருதியாக ஒரு விடயத்தை சொல்றேன் அன்பிற்குரியவர்களே குறிப்பாக தனவந்தர்கள் பணம் படைத்தவர்கள் வயதில் முடிந்தவர்கள் சாதாரண மனிதன் ஒரு நாட்டாமி அச்சவிக்கிறவன் எல்லாத்துடையும் ஒரு உணர்வு வர தெரியுமா இந்த சமூகம் எனக்கு என்ன செஞ்சிச்சு இதில் எங்களுக்கு தேவை நான் இது சமூகத்துக்கு என்ன செய்ய போறேன் இதை நாங்கள் யோசிப்போம் அதுல ஆப விசேஷம் பணக்காரர்கள் எங்களை பணத்தை முறையாக பராமரிப்போம் பணத்தை முறையாக பராமரிப்போம் என்ன எப்படி வெறும் கலாச்சாரங்கள்ல அந்நிய கலாச்சாரங்களுக்கு லட்சம் கணக்கப்பட்டுள்ளோம் இன்றைக்கு இன்றைக்கு எங்களோட படங்கள் வீணடிக்க பொழுது ஆனா ஒரு நாள் யோசிக்கல்ல அடுத்த ஊற்ற வந்த நிலைமை என்ன ஒரு நாள் நான் உங்காவுக்கு போற பணத்தால நாங்க என்ன செய்ய போடைய தேவைகள் ஆனால் எத்துனையோ உதவிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க எத்துணையோ வாழ்வர்கள் அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா அதுக்குரியவர்கள என்ன காலம் இதுக்கு எங்களை பணத்தை பார்த்தா அந்த ட்ரிப்லையும் இந்த திருமணத்திலையும் அப்படி என்று வீணாக்குறோம் தெய்ய வாரம் சொல்ல எடையோ பேர் இருக்கிறாங்க ஒரு நாட்டர் பாடம் கொண்டி தாண்ட பசிய தீட்டி வெளியே சொல்ல வைக்கப்படாம ஏராளம் இதே ஏதா இருக்கிறாங்க இந்த விட்டமூக நலனுக்காக ஏதோ ஒன்றை விட்டு போவோம் இன்றைக்கு கூட உங்ராவுக்கு ஆட்சிக்கு போனவங்களுக்கு தெரியும் உஸ்மாதர்கள் வாங்கி கொடுத்த கெணப் வேற உஸ்மான் என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த இடத்தால அன்னைக்கு வக்கு செஞ்சாங்க வருமானம் பெற்றுக் கொண்டே சுவைதா கால்வாய் மக்கள் வைக்கக்கூடியவோ தெரியும் போனவர்கள் என்ன ஆச்சரியம் சுவைதான யாருன்னு சுவைதா சுபஹானுடைய அன்பும் மனைவி தன்னை இல்லாத பிரச்சனை நேரம் தாண்ட குடுத்த பெண்ணுடைய நாங்க அதை தேடோனும் இதை தேடோனும் நான் இப்படி வரோனும் இன்னை யோசிக்கிறேன் ஆனா ஒரு நாள் எந்த மவுத்துல மவுத்துக்கு அதே தவறுக்கு ஏண்ட ரெண்டு வீட்டுல ஒரு கொண்டு போன எப்படி இரண்டு கைய விட்டு போனா இல்ல சிந்திக்கிட்ட உங்களுக்கு இந்த ஊர்ல பணக்காரன் கூடுகிறாரே இருந்தவன் பணம் படித்து மேலோங்கி போறாரு என்ன ஆச்சரியம் தெரியுமா கூடுற ஏழைகள் கூட ஏழனளுடைய தேவைக்கிறதுனால தான் அவங்களா ஊறுல பத்து பழக்காரன் இருவதாகவும் அல்லது பத்து பழக்காரன் இருந்ததை விட மேற்கும் அடிப்படை காரணம் இருதா தேவைகளை தேடுங்க தேவை அடிப்படை நோக்கத்துக்காக ரெண்டு கிட்னியில ஒரு கிட்னிய கொடுக்கவானாரே யார் தெரியுமா ஒரு ஆளின் அது ஆச்சரியம் யாருக்கு கவம் சொல்றது ஒரு நாள் பள்ளி அசம்பு கிட்ட பெற்று அதுல ஊட்டுல என்ன நிலமை உங்களுக்கு என்ன செய்யலாரு கேட்குறோமா நிர்வாகிகளா இருந்து ஊரில் வைக்கக்கூடிய புள்ளை கிளப்பத்தின் தேடி போக்குறோமா எண்ணியவர்களே பொறுப்படம் செய்வோம் வாயிவ சமூகத்தை கட்டி எழுப்புவோம் பணக்காரர்கள் பணத்தை பராமரிப்போம் உங்களோட பணத்தை கொண்டு மிகப்பெரிய தீனுடைய பழக்கத்தை இந்த ஊரில் ஏற்படுத்தலாம் என்ற மிகப்பெரிய செய்தியை சொல்றவர்களாக அல்ல சேப்போம் யாரு வா நமது பாவங்களை மன்னிச்சாழ்வாயா எண்ணப்பதையிலையும் உனக்காகவே வாழ்க்கூடிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு உடல் ஆப்பியாக நீளமான ஆங்கில கொடுப்பாயாக சேவை உள்ளவர்களுடைய தூர் கொடுப்பாயாக கடல் இல்லாத மௌத்த திருவாயாக கண்ணியமான மவுத்திருவாயாக படக்கூடிய மவுத்தம் திருவாயாக கடைசி நேரத்தில் உணக்காவதை வாழ்வில் உணக்காவதை மாறக்கூடிய நசீபத்திருவாயாக